சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருபையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குரு மாராஜிக்கு ஜெயம் பகவான் கண்ணனுடைய ஒரு சீண்டலும் ருக்மிணி தாயார் பயந்தரும் அதற்கு பிறகு அவள் வந்து ஓரளவுக்கு சமாதானம் அனுப்புறம் பதில் சொன்னதும் ஓரளவுக்கு பார்த்தோம் வேறு ஒரு கோணத்துலையும் அவர் சொன்ன பகவான் சொன்ன அவர் பதினாறு ஸ்லோகத்தில் சொன்ன பதினாறு குறைகள் அவர்களையும் ரெண்டு குறைகள் ருக்மணியிட்டையும் சொன்னது ருக்மிணி தாயார் ஒவ்வொரு குறையோட ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு சொன்ன பதிலை பதினஞ்சு சிக்ஸராகிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதை மறுபடியும் வேறு கோணத்தில் அவசியம் வேறு டயத்தில் அவன் சொல்லுவோம் அவசியம் சொல்லணும் இப்போ அந்த சொன்னதை எந்தெந்த ஸ்லோகத்துக்கு என்னென்ன பதில் இருக்குங்கிறத ஒரு ஷார்ட்டா சீக்கிரம் அப்படி சொல்லிடுறேன் புரியறதுக்காக இதனால என்னையா பிரயோஜனம் அப்படின்னா வாஸ்தவம் சொல்லிருக்கோங்கிறத தொடதுக்காக சொல்றேன் இதை முடிஞ்சா நீங்க ஸ்லோகத்தோட கோத்து பாருங்க இல்லைன்னா பதில் சொல்றாருங்கிறத பார்த்து செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அதை வந்து பிரஸ்தாபிக்கிற போதும் வேற கோணத்துலேருந்து அதனுடைய தகவல்கள் அதனுடைய இது விளக்கங்கள்லாம் மறுபடியும் பார்க்கலாம் பகவான் வந்து பத்தாவது ஸ்லோகத்தை இந்த அறுபதாவது அத்தியாயத்தில் பத்தாவது ஸ்லோகத்துலேருந்து இருபதாவது ஸ்லோகம் வரைக்கும் பதினாறு குறைகளை ருக்மிணி தாயார்த்தை காண்பிச்சு தங்கட்டை தங்கட்டை அதான் விஷயம் குறைகளை பகவான் சொல்லி தன்னை தாழ்த்தி பேசினான் ரெண்டு குறைகளை ருக்மணிட்டு சொன்னான் இல்லையா அதுக்கு பதில் பகவான் சொன்ன பத்தாவது ஸ்லோகத்திற்கு ருக்மிணி தாயார் கொடுத்துரு ஆன்சர் நாற்பத்தி நாலில் நான் சொல்கிறது அத்தியாயத்தினுடைய நம்பர் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பத்தாவது ஸ்லோகத்துக்கு உண்டானது நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்துக்கு பதினொன்றாவது ஸ்லோகத்திற்கும் பதினெட்டாவது ஸ்லோகத்திற்கும் பொதுவாக எல்லாயிரத்துலையும் பதில் சொல்லியிருக்காரு சமம் இல்லைங்கிறதுக்காக சொன்னதே பொதுவாக எல்லாயத்துலையும் சொல்லியிருக்காரு பன்னெண்டாவது ஸ்லோகத்திற்கு முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார் ருக்மணி தாயார் பகவானுடைய பதிமூணாவது ஸ்லோகத்திற்கு ரெண்டு ஸ்லோகங்களில் ருக்மிணி தாயார் பதில் இருக்குது முப்பத்தி ஆறுலேயும் நாற்பத்தி ஒன்றுலையும் சொன்ன பதினாலாவது ஸ்லோகத்திற்கு முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இருக்குது சொன்ன பதினஞ்சாவது ஸ்லோகத்திற்கு முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார் ருப்பமிணி தயார் பகவான் சொன்ன பதினாறாவது ஸ்லோகத்தில் இருக்கிற இதுக்கு முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் திருப்பி இப்போ பகவான் சொன்ன பதினேழாவது ஸ்லோகத்திற்கு நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறாள் இந்த பதினெட்டுங்கிறத பொதுவான விஷயம் அது எல்லா இடத்துலையுமே அது அதனுடைய பதில் அடங்கியிருக்கு பத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பகவானை விஷயத்துக்கு நாற்பதாவது ஸ்லோகத்தில் பதில் சொல்லிட்டாள் பகவான் சொன்ன இருபதாவது ஸ்லோகத்துக்கு நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லிட்டாள் இப்படியும் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து கடைசியில் என்ன சொன்னார் சில கெட்ட ஸ்திரீகளுக்கு தான் கல்யாணம் ஆனப்புறம் கூட பலவிதமான வெவ்வேறு பிரகாரமாக புருஷர்கிட்ட மனசு போய்டுறது புத்திசாலி அனுக்கிறவன் இப்படிப்பட்டவளை பாரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி ஏற்றுக்கொள்ளவன் இந்த லோகத்திலையும் மேல் லோகத்திலையும் இம்மையிலையும் மறுமையிலையும் சொல்லி முடித்தது மேலே நாற்பத்தி ஒம்போதுலேருந்து பகவான் மூலத்தை சேவிப்போம் மேலே பார்ப்போம் தசமஸ்கந்தம் தம் அதாவது அய அது அயத்தில் நாற்பத்தொம்பது ரெண்டு ஸ்ரீபகவன் வாஜா சாத் எது சோதுக்கா மயிஷ் ராஜபுத்தி பிரலம்பிதா மயோதி அன்வா் இதன்வாத் தவம் சுவம் தயமே மயோதி தயமே சத்விகசோது மயிஷ் ராஜபுத்திரி பிரலம்பிட்ட மயோதிடம் எதன் வாம் துவன் ஞான் காமியசே காமான் மயி அகா மாய சந்தித்தவ கலாணி நித்தரன் காமியசே காமான் மய் அக்காமாயாமி சந்தித்தவ கலாணி நித்தரப்பலம் பி பிரேம पाथिवृत्म चे अनघे यदवाक्य चारु यद्वाक्य चाल्यनाय नधीमयकर्षिता उपलब्धम पति प्रेम पाथिवृत्म चे अनघे यद्य चाल्यम नधी मपकर्षिताजती ये मं भज पत्य தபாவிராபேஷம் மோஹித்தமௌ மாயா இயே மாம் பி தாம் பத்திய தபாவிரமோபேஷம் மோஹித்தமௌ மாய மாம் பிரப்ப மாண்பம் வாஞ்சியேயே தி தே மந்த நேபியிரு மாச்சாற்பம் பிரிய மாலி அப்பவர்கம் வாஞ்சியே சம்பத ஏ தி தேந்தா நிறைய ஏந்திர மாத்திர பக்திர குசங்கமாக அம்பத்தி மூணு மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் ஸ்ரீபகவன் வாச்சா எதிரோக்கா பிரலம்பிதா மயோதிதம் எது அன்வாத் எதன் வாத்தம் தியமே வீ சோத்து காமேஷ் ராஜபுத்தி பிரலம் மயோதி எதன் வாத்தம் தியமே வீஞாசே காமான் மயி அக்கா பாமி हंतिव कल्याणी निरा यामस मयि काम भाम कंतिक्ता हैव कल्याणी निरार उपलब्ध पति प्रेम पातिवृत्म से अनघे यद्याल्यम न धीमहपकर्षिता उपलब्ध पथि प्रेम पातिवृत्म चे अनघेे यद्वाक्ये चाल्यम न धीमहपकर्षिता ये मं भजापत्ये तपसावतचर्या काोपवर्गेशु मोहिता मम मे मजंती दांपत तपसावतचर्या काोपवर्गेशु मोहिता मम माप्य मननी अपवर्गसंपदम वाच சம்பதம் ஏவீம் தே மந்தியா நரிகேபுயே நிரு மாத்மக நிரய சுசமாக மாம் பிரப்பமா அப்பவர்கிய சம்பதேவெ மந்தியா நிருகேபு ஏத்தாத்மகன் நிரயா சுசமாக ஐம்பத்தி மூணு அர்த்தங்கள் நான் பார்ப்போம் பகவான் பேசுகிறார் சொல்கிறார் பகவான் வந்து சொல்கிறார் பதினோரு ஸ்லோகத்துல சொன்னது பதினஞ்சு ஸ்லோகத்துல அதாவது முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல இருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் அப்போ மயங்கி போயிட்டார் அவர் கண்ணன் மயங்கி போயாச்சு அப்போ இப்போ அவருக்கு வந்து தெரியுது சீண்டிட்டோ அடி வாங்கிட்டார் அடி வாங்கிட்டார் அதனால இப்ப வந்து சொல்றார் ஏ சாத்தி ஆதுவான பத்திவர்த்தியானே ராஜகுமாரி விவரம் கூப்பிட்றாரு என் பாட்டி குணி பாட்டி அவர் சொல்கிறார் ராஜகுமாரி இதை கேட்க இதை வந்து நீ கேட்கணும்னு நான் விருப்பப்பட்டேன் அதனால தான் உன்னை தூண்டிவிட்டு உன்னை நான் பரிகாசம் பண்ணேன் அதனால தான் பண்ணேன் அதனால் நீ பரிகாசம் செய்யப்பட்டேன் உன்னை கேலி சொல்லப்பட்டது என்னால் சொல்லப்பட்ட எந்த ஒரு வார்த்தையை நீ வேறு விதமாக வியாக்கியானம் பண்ணியோ அது அத்தனையுமே சத்தியமே உண்மையே சந்தேகமே இல்லை அதனால் இல்லை எத்த அன்வார்த்த எந்த வாட்ச எந்த ஒரு வார்த்தைகளை எந்த வார்த்தைகளை பதினோரு குறை சொன்னார் எப்படி அந்த வார்த்தைகளை வேறு விதமான எப்படி வியாக்கியானம் பண்ணியோ அதெல்லாம் சத்தியம் தான் உண்மை நீ கல்யாணினா கல்யாண குணங்கள்லாம் நல்ல சிரேயான இருக்கக்கூடிய குணங்களை கொண்ட அழகான அழகான ஒரு பெற்றவளே ஆசைகள் எல்லா விதமான காமனைகள் ஆசைகள்லாம் ஒழிப்பதற்காக முடிப்பதற்காகத்தான் எந்தெந்த காமங்களை நீ விரும்புகிறாலோ அந்தந்த காமங்கள் ஆசைகள்லாம் எங்கிட்ட இருந்து எகாந்த பக்தியான உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் இருக்கின்றன நிச்சயம் இருக்கு அது சந்தேகம் இல்லை அதனால் எந்த ஒரு குற்றமும் இல்லாதவள் ஆனால் எந்த ஒரு குற்றம் மாசு தோஷம் இல்லாதவள் பரமசுத்தமானவள் அப்படி பண்ணுடைய பத்திக்கிட்டே இருக்கக்கூடிய பிரேமை அந்த பத்திவதா குணம் அந்த பக்தி அவனுடைய ஒரு பிளேமை ஒரு அன்பு ஸ்னேகம் என்னால் நன்றாக புரிந்து கொள்ளப்பட்டது அழியப்பட்டது நல்லா தெரிஞ்சுவிட்டோம் எப்படின்னா முன்னால் சொல்ல வாக்கியங்களால் நீ வந்து உன்னை குழப்பி விட்டு சஞ்சலத்தை அடையும்படி குழப்பி விட்டு உன்னை கிளேசம் அடையாப்பில் பண்ணி செய்யப்பட்ட போதிலும் உன்னுடைய புத்தியானது என் விஷயத்தின எந்த விதத்திலையும் மாற அடையவில்லை மாறுதல் அடையவில்லை குறைவே அடையாது குறைவு அடைவில்லை அதனால் சரியாக இருந்தது எந்த ஜனங்கள்லாம் இப்படி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய என்ன மோட்சத்தை கொடுக்குறேன் அவன் தான் அத்தியா கில பிரதான் அங்கே பூத்தனா மோக்ஷத்தில் பார்த்தோம் அப்படிப்பட்ட மோட்சத்தை கொடுக்கக்கூடிய எண்ணெய் தம்பதிகளுடைய விஷய சுகத்தை அனுபவிப்பதற்காக தப்பசாலையும் விரத அனுஷ்டானத்தாலையும் என்னை பதிக்கின்றன ஆராதிக்கின அதாவது லௌகிக விஷயங்களாக சொல்கிறதுக்காக அப்படி விஷய சுகத்தில் மட்டும் ஆசை கொண்ட அந்த ஜனங்கள்லாம் என்னுடைய மாயையால் மோகம் அடையப்பட்டு மோகிக்கப்பட்டு கலைக்கப்பட்டு போயிட்டார்கள் அதுதான் ஆயிடிறார்கள் அதுதான் விஷயம் இதனால் அபிமானம் கொண்ட மானினி அபிமானம் கொண்டவுடானே இருக்குனி மோட்சத்தோட கூடிய அர்த்த காமங்கள் மோட்சத்தோட கூடிய அர்த்த காமங்கள்லாம் இல்லையா யார்கிட்டம் வந்து ஏற்படுகின்றனவோ அபிமானம் கொண்டகே மோட்சத்தோட கூட இருக்கக்கூடிய எந்தவிதமான அர்த்த காமங்கள் யார்கிட்ட வந்து ஏற்படுகின்றன அப்படிப்பட்ட என்னை அடைந்தும் கூட பகவான் அடைந்து கூட பகவான்கிட்ட வந்தவங்க கூட எந்த ஜனங்கள் வந்து மோக்ஷாதி புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடிய மோட்சத்தையும் அதாவது உயர்ந்த கதி சம்பந்தமான புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடிய எங்கிட்ட எந்த விஷே சுகங்களை வந்து கேட்கிறார்களோ அது வந்து நீச்ச யோனிகள் கூட நீச்ச ஜென்மாக்களை கூட அதாவது பன்றி போன்ற பன்றி நாய் அந்த மாதிரி கூடிய பாப்ப யோனிகள் கூட ஏற்படுகின்றன அந்த விஷய சுகங்களை தான் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் விரும்புகின்றார்கள் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் கேட்பது என்ன அந்த லௌகீகமான அல்ப விஷய சுகங்களை கேட்கிறார்கள் அதை பற்றிக்கொண்டிருக்க விரும்புகிறார்கள் அவர்கள் வந்து பாக்கியம் குறைந்தவர்கள் பாக்கியம்னா பகவானுடைய அனுகிரகம் அந்த சக்தி கொண்டவர் கொண்டவர்களே அதனால அந்த மனுஷர்களுக்கு பாப்ப யோனியானது இந்த விஷய சுக ரூபமான இருக்கிறதுனால அவ்வளவு எளிதாக அடைய நம்ம மனுஷர்களுக்கு லௌகீக சுகத்திலேயே இருக்கிற தாதா பணம் பிரார்த்தனை பண்ணார் மேலே வரக்கூடிய உயர்ந்த பகவ திருப்பி புனராவரத்திய ரகித ஒரு சாயுஜ முக்தியை பகவானால் கொடுக்க முடியும் கைவல்யாத்தியாக கீழே படதான்னு சொல்லப்படுது அதை வந்து யார் கேட்குறதில்ல அப்படி சொல்கிறார் அவர் விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறார் நம்ம பகவான் சுகபிரம்மர்ஷிகள் மூலமாக பகவான் சொல்கிறது என்னன்னு பார்ப்போம் பகவான் பதில் சொல்கிறார் கற்ப ரசினி நீ வந்து பத்தி புறத்தை நீ ராஜகுமார் இல்லையா உன்னுடைய இந்த பேச்சு உன்னுடைய பதில் இதை நான் கேட்கணும்னு பார்த்தேன் உங்கள்கிட்ட வரணும்னு பார்த்தேன் அதை கேட்டேன் அதாவது பத்னியிட்டேன்னு வரக்கூடிய சர்டிஃபிகேட்டு அது ரசிக்கக்கூடிய இருக்கும் விட்டுவீன் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டு அதுதான் அப்போது நீ வந்து எனக்கு கொடுத்து கொடுத்த இல்லையா இதை நான் கேட்கறேன்னுக்காக தான் உன்னை நான் கேலி செய்தேன் ஒ வந்து பலவிதமாக சீண்டினேன் என்னுடைய வார்த்தைக்கு நீ விளக்கம் யாக்கியானம் கொடுத்துரு முற்றிலும் சத்தியமே அதில் எந்த ஒரு சந்தேகம் அன்பான நீ மனைவி அன்பான அன்பான ஒரு பாரியனி அழகானவள் நீ மதுரமான மங்களமான குணவதி குணங்கள் கொண்டவள் எல்லா நல்ல குணங்களும் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட நீ வந்து எங்கிட்ட எதை எதெல்லாம் நீ விரும்புகிறியோ எதெல்லாம் நீ பிரார்த்திக்கிறியோ எதெல்லாம் கேட்குறியோ எது வேணும்னு நீ ஆசைப்படுறையும் அவையெல்லாம் எப்பொழுதுமே நிறைவேறும் அதை பற்றி சந்தேகம் நீ எங் தனித்த ஏகாந்த பக்தி கொண்டவள் அதனால் எங்கிட்ட விரும்பிய எல்லா விதமான காமங்கள் அல்ல ஆசைகள் விருப்பங்கள்லாம் வேறொரு ஆசையோ காமத்தையோ தூண்டி இதில் பந்தத்தில் தள்ளாது பந்தத்தில் தான் இதோ பொதுவாக வந்து ஒரு காமனைகள் கேட்குறீர்கள் அதை வந்து கேட்டு அதை அடைஞ்சா வேற ஒரு காமத்தில் போய் சேர்க்கும் அது அப்படியே சைனா வந்துட்டே இருக்கும் தூண்டி அதை வந்து கடைசியில் அதை பந்தத்தில் கொண்டு போய் முடியும் பந்தத்தில் கொண்டு போய் தள்ளும் அப்படியே லோகி லௌகீக ஆசை எழுந்து எழாம உதவும் லௌகிக ஆசை தான் வராம இருக்கும் ஆனால் உனக்கு அப்படி ஆகாது இதனால் அது போன்று உலகியில் ஆசை உனக்கு ஏந்திருக்காமல் அதாவது உலகியில் ஆசை வந்து உனக்கு ஏற்படாமல் உனக்கு உபகாரம் பண்ணும் நீ என்னோட இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையால் எந்த ஒரு குற்றமும் ஆசும் எந்த ஒரு தோஷமும் இல்லாத உடனே நீ பத்தியிட்ட வச்சுருக்கக்கூடிய அந்த பிரியமும் பக்தியும் உன்னுடைய ஏகாந்த ஸ்னேகமும் உன்னுடைய கற்பும் அதாவது பத்திய பிரத்தியும் நான் எனக்கு தெரியும் உன்னுடைய மனசை வந்து தூண்டி விட்டு உனக்கு கலக்கி விட்டு குழப்பி விட்டு சஞ்சல மண்டலத்துக்காக நான் வந்து பலவிதமாக பல பிரகாரமாக சொன்னாலும் உன்னுடைய மனசையும் என்னை விட்டு கொஞ்சம் கூட மாறல்லையே அகலையே அதனால் அதான் அதுதான் பார்க்கணும் அந்த முன்னாடியே சொன்னா அந்த துர்கா மாதா பார்வதி மாதாவினுடைய அந்த இதில் இருந்து மந்திரம் கோவிலேருந்து வெளியில் வந்து கண்ணனை கைப்பிடித்ததுலேருந்து இதுவரைக்கும் அவர் வந்து தன்னுடைய பிறந்த வீட்டை பற்றி எதுவும் நினைக்கவும் இல்லை பேசவும் இல்லை அதை பற்றி கேட்கவும் இல்லை அப்போ நானும் கண்ணன் சொல்கிறார் நானும் லௌகிகமாக இருக்கக்கூடியவர்களை லௌகீகமாக இருக்கக்கூடிய ஜனங்களை இந்த ஜனன மரண சக்கரம்னு சொல்லப்பட்டேன் பிறவிச்சூழல் சம்சாரம் அதுதான் சம்சாரம் பிறவிச்சூழலேருந்து அவர்களை கரையேற்றி முக்தி கொடுக்கக்கூடிய முக்தி கொடுக்க முடியும் ஆனால் தாம்பத்திய சுகத்தை வேண்டி தபஸும் விரதமும் நோன்பும் இருந்து என்ன ஆராதிக்கக்கூடிய பாமரர்கள் காமுகர்கள் அத் பொதுவான ஜனங்கள் இந்த லௌகிக ஜனங்கள் என்னுடைய மாயையில் மயங்கி போனவர் இல்லையா அவர்தான் மயங்கி போயிட்டார்கள் அவர்கள் வந்து பரமாத்மாவினுடைய அந்த உயர்ந்த ஒரு நிலைக்கு போகிறத பற்றி அவர்கள் நினச்சே பார்க்குறதில்லை அப்படியாயிருது நீ தன்மான் அமைக்கவள் அதுதான் சந்தேகம் இல்லை பரலோக முக்தியும் இந்த செல்வமும் பரலோக முக்கியம் இந்த லோகத்தில் வேண்டிய இதுவும் அதுதான் இகச்சா பரத்ரஜான்னு சொல்வார்கள் இந் இம்மையும் மறுமையும் இல்லை அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பரமாத்மாவான எங்கிட்ட வந்து லௌகீக ஐஸ்வர்யத்தை மட்டும் கேட்கக்கூடியவர்கள்னால் பாக்யம் குறைந்தவர்கள் அதாவது பகவானுடைய இறைவனுடைய அருள் கம்மியாக இருக்கக்கூடியவர்கள் குறைந்தவர்கள் கம்மியாக பகவானுடைய அனுகிரகம் க அதிகமாக இருந்தால் அவர்கள் வந்து அவனை அடைவதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டார்கள் அவனை அடைவது தான் முக்கியம் அது தவிர வேணும்னு கேட்க மாட்டேன் ஏன்னா அந்த செல்வம் நரகத்தில் கூட கிடைக்கிறது நரகத்திற்கு சமமான நாய் பல்றி இப்படியும் சின்ன கீழ்சன்மத்தில் கீழ்பிறவிகளை கூட எல்லா விதமான சுகங்களும் இருக்குது அவர்களும் சாப்பிடுகின்றன அவர்களும் இன்பத்தை அனுபவிக்கின்ற அப்படியெல்லாம் இருக்குது அதனால் அவர்களுடைய இந்திய சுகம் இருக்கேன் இந்திரிய சுகத்தால் அவர்கள் வந்து அப்படியே ஈர்க்கப்பட்டு அதனால் அதில் வந்து இந்திரிய சுகங்கள்லேயே வந்து முழுக்க ஈடுபட்டு அதனால் அப்படி கவரப்பட்டு கடைசியில் திருப்பி திருப்பி இந்த சம்சார சுடல்லே இருப்பார்கள் விழியன் நரகத்தை அடைகிறார்கள் ஒழிய நரகத்தை விரும்பி அடைகிறார்கள் ஒழிய அடைவதில்லை அவர்கள் வந்து அந்த இறைவனுடைய அருள் மிகவும் குறைந்தவர்களா இருக்கிறார்கள் பாக்கியம் குறைந்தவர்களாக்கிறார்கள் அதுதான் அதனுடைய ஒரு தாத்யம் ஐம்பத்தி நாலுலேருந்து மேலே மூலத்தை சேவிப்போம் ஐம்பத்தி நாலுலேருந்து மூலத்தை சேவிப்போம் திருஷ்டியா கிரக ஐஸ்வர்ய சக்கரன் மயுத்வயா கிருத்தானுத்தி பவமோச்சனி கலைகி திருஷ்டியாகிரக ஐஸ்வர்ய சுஷராசோ சுராம் துராசித்தோம் அசும்பராஜுஷ்யோ சுராம் துராசித்தோம் அசும்பரா நூஷா ஸ்ரீம் பிரணயினிருணீம் கிரகேஷ பி மாகே பிரன் அவய ரோோோஹரோ மே பிரஜ உயீம் பிரணயிரும் கஷ்மி மானனேயே பிராந்தன் அவணைய ரகோ மே பிரிஜ உசத்திய பிரம் விஜித்தோ பணித்தேர்வரம் அப்போட்டியம் தும் சமுத்தமோ அசோ அயோபீத்த நைவா பவீமி பார்த்துர்விருப்பணம் விதி நோ பருணம் வரம்கோஷியும் சமுத்தம் அசோ அஸ்மோகீத்த நைவா கமே தின வயச்சி தூத்தமே சுவித்தமிரா மயி விச்சிராயூ மிஹாசமோ திேத்த தவ வய பிரதினந்தூத்தமே சுவித்தமன்ற பிரயிச்சிராயூ மிஹாசமோட்டி வய பிரதினந்த அம்பத்தீம் ஏழாவது மறுபடியும் பார்ப்போம் ஐம்பத்தி நாலுலேருந்தே மூரத்தி சிப்போம் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தம் அறுபதாவது அத்தியாயம் கண்ணனும் ருக்மிணியும் பேசக்கூடிய சம்பாதம் கிருஷ்ணருக்மிணி சம்பாதம் அதுதான் அதுதான் ஊடல் வேறு ஒன்றும் இல்லை மறுபடியும் திஷ்டையாஸ்வரிய சக்கரன்மயித் தொயா கிருத்தானுத்திர் பவமோச்சனி கலை சுதுஷ்கராசோ சுதராம் துராசித்தோம் யசும்பராஜா நிகா திருஷ்யா கிரகைவரன்மயித்தையாமோச்சனை சுஷராசோ சுத்தராம் துராதி வசம்பராஜுஷியம் நதசீம் பிரணயனீம்ணீம் பி மாநக்திருகணய ரோஹரோ மே பிரபிஜ பசுட்ட சதரஸ் நதசீம் பிரணயீம் கிருணீம் கிருகேஷம் பி மாகே பிரன் அவய்ய ரோோ ரோமே பிரிப்பாக்கணம் விதி நோபர்ணிச்சம் அக்கோஷியும் சமுத்தம் அசோஸ் அயோகீத்த நைவா ப்ரூவி கமே வய ஜிதா பராம் விதி ந பிரோத்வப்பணிச்சவ் வரம் அக்ஷோஷியம் தும் சமுத்த சமுத்தம் அசோ அஸ்மயோ நைவ்வா வய ஜிஸ்தே தூத்தமனை சுயமிரா பிரயிச்சி சூன்யமேத்தி மிஹாசமனோம் தய வய பிரதினந்தூத்தமே சுயமிரா பிரபி சிராய ஏழு இருக்கார் அவர் அவள் தான் தலைவி உன்னால கிரகேஸ்வரி ஆமா அவள் தான் தலைவி வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தான் அவள் தான் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக கூட இருக்கார் அவ்வளவு தான் கிரகேஸ்வரி ஒன்றால் எங்கிட்ட சம்சார துக்கத்தை நீக்கக்கூடிய போக்கக்கூடிய சேவையானது எப்பொழுதுமே செய்யப்பட்டது ஆமாம் அது ப பகவான்கிற ஒரு நெனைப்பிலோ அல்லது பத்திங்கிற நினைப்பையோ எப்படியோ பண்ணியிருக்கா இல்லையா அதுதான் போகும் உடனே மகாலட்சுமி தயார் தானே அதனால் சேவையானது எப்பொழுதுமே செய்யப்பட்டது அதனால் சம்சார பகவான்கிட்ட செய்யக்கூடிய கைங்கரியம் அது வந்து சம்சார துக்கத்தை போக்கக்கூடியது அது எப்பொழுதுமே செய்யப்பட்டது அது பாக்கியமே அது வந்து அதிருஷ்டமே பாக்கியமே அது கண்டனுடைய அனுகிரகம் இந்த சேவையானது துர்ஜனங்களால கலைகி கலைகினா துர்ஜனங்களா கெட்டவர்களால எப்பொழுதும் எந்த விதத்திலும் செய்ய முடியாது துஷ்ட எண்ணம் கொண்டவர்களும் மட்டும் திருப்தி செய்யக்கூடியவனான வஞ்சனை செய்யக்கூடிய திரிக்கும் ஒரு பொழுதும் இது கிடைக்காத செய்ய முடியாதேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் எப்படிப்பட்ட ஒன்றால் உன்னுடைய விவாக காலத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் இடது கையால் தள்ளேன்னு சொல்வார் மடி புறக்கணித்தும் எல்லா உண்மையான சரிதங்களை வந்து கேட்டு அதனால் எங்கிட்ட உனக்கு ஒரு பக்தி ஏற்பட்டும் ரகசியமான ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கக்கூடிய பிராமணன் அனுப்பியோ அபிமான பாத்திரமான் ஹேர் உனியும் அநேக பத்னிகளை உன்மாதிரி பிரியமும் உள்ள பத்தியையும் நான் பார்க்கவில்லை அதனால் இவ்வளோ பதி பதினா உனக்கு சம்பந்தமான பிரியமுண்ட பத்திரியை நான் பார்க்கவில்லைங்கிற மேலே பார்ப்போம் கிருஷ்ணா